நாக் அவுட்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஓங்கி ஒரு குத்து விட்ட பிறகு நாக்கு வெளியில் தள்ளி அவுட் ஆகிடுவாங்க நாக் அவுட்டு நிலமே இல்லாத ஒரு குத்தகை விவசாயினுடைய மகள் அவங்க ஒலிம்பிக்கில் ஜெயிக்க முடியுமா ஒரு கேள்வி மூணு புள்ளை பெற்ற பிறகு ஒரு குடும்ப தலைவி மெடல் வாங்க முடியுமா ஒரு கேள்வி ஒரு விளையாட்டு புள்ள ராஜ்யசபா எம்பியாக மாற முடியுமா அடுத்த கேள்வி இந்த எல்லா கேள்வியும் ஒரே குத்தில் நாக் அவுட் பண்ணி ஜெயிச்சவங்க தான் அடுத்து வரப்போகிற வீராங்கனை கேளுங்க உற்சாகத்தில் உங்களுக்கே குத்தணும்னு ஆசை வரும் மேரி கோ எம்ஏ ஆர் ஒய் கேஓஎம் மேரி கோ இந்தியாவில் மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்தவர் பண்ண சாதனை என்ன அப்படின்னா உலக அளவில் பெண்கள் குத்துச்சண்டை போட்டியில் ஆறு முறை தங்கப்பதக்கம் வென்றவர் உலகத்தில் எந்த பெண்ணுமே குத்துச்சண்டை போட்டியில் இவ்வளோ ஒரு அரியசாணியை செய்ததில்லை இவ்வளோ தங்கப்பதக்கங்களை வென்றதில்லை அது மட்டும் இல்லை உலக அளவில் ஏழு முறை சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பதக்கம் வென்றவர் அதாவது ஆறு முறை தங்கம் ஒரு முறை வெள்ளி இப்போ ஏழு பதக்கங்களே யாருமே வென்றதே கிடையாது பெண்கள் குத்துச்சண்டை போட்டியில் இதெல்லாம் இந்தியன் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு பெருமை இதரக்கூடிய விஷயமாக இருக்கிறது குறிப்பாக இந்திய தாய்க்குளங்களுக்கு பெருமை இதரக்கூடிய விஷயமாக இருக்கிறது இவங்களை பற்றி இணையத்தில் படித்து பார்த்தேன் நிறைய தகவல்கள் இருக்குது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய தகவல்களாக இருக்குது மணிப்பூர் மாநிலத்தினுடைய கிராமப்புற பகுதியில் பிறந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தவங்க மேரி கோம் ஏழை குடும்பம் விவசாய குடும்பம் விவசாயம் செய்வதற்கு சொந்த நிலம் கூட கிடையாது நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அதில் விவசாயம் செய்து வாழ்ந்த குடும்பம் இவங்க அப்பா அந்த ஊர்ல கொஞ்சம் பாக்ஸிங் கற்றுக்கிட்டு இருக்கார் ஒரு சாதாரண இந்த நம்ம தெருவோர கிரிக்கெட் விளையாடுற வீரன்றோல்ல அந்த மாதிரி ஓரளவுக்கு ஆர்வம் இல்லை ஓரளவும் விளையாட தெரிந்த ஒரு மனிதர் அந்த விளையாட்டின் மூலம் எந்த பெரிய வெற்றியையும் சாதிக்கவும் இல்லை ஆனால் குழந்தைக்கு அந்த பெண் குழந்தைக்கு விளையாடுகிற ஆர்வத்தை ஊட்டியிருக்கார் ஸ்கூல்லையே இந்த ஈட்டி எறிதல் போட்டியில எல்லாம் அந்த குழந்தை கலந்துகிட்டு இருக்கு நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டியெல்லாம் கலந்துட்டு இருக்கு விளையாட்டு வீராங்கனையாக ஸ்கூல் லெவல்ல வந்துட்டே இருந்திருக்கு அப்பதான் மணிப்பூரை சேர்ந்த டிங் சிங் அப்படின்னு ஒருத்தர் ஆசிய விளையாட்டு போட்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியாவுக்காக தங்கப்பதக்கத்தை பெற்று தர்றார் அடடா நம்ம மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் தங்கப்பதக்கத்தை பெற்று கொடுத்துருக்காரே குத்துச்சண்டையில் அப்ப நம்மளும் குத்துச்சண்டை கத்துக்கணும் அப்படின்னு மேரி ஒரு ஆர்வம் ஏற்பட்டு அப்புறம் தான் தடகள குத்துச்சண்டை போட்டிக்கு மாறுறாங்க மாறி குத்துச்சண்டை பயிற்சியில் இறங்குறாங்க இரண்டாயிரமாவது ஆண்டுல தேசிய அளவில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில மகளிர் குத்துச்சண்டை போட்டியில தேசிய அளவில் முதல் வெற்றியை பெறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அதுவரை எங்க அப்பாவுக்கு நான் விளையாட பொறேன்னு தெரியும் தடகள விளையாட்டு போட்டிகள் இருக்க என்ன நினைச்சிட்டு இருந்தாரு குத்துச்சண்டை போட்டின்னு தெரியாது தெரிஞ்சு இருந்தால் விட்டுருக்க மாட்டாரு அப்படின்னா அவங்க அப்பா சொல்றாரு குத்துச்சண்டை விளையாண்ட அனுபவம் எனக் கொண்டு குத்துச்சண்டை பெண்கள் விளையாண்டா அவங்க முகவாட்டம்லாம் மாறிடும் முகவாட்டம்லாம் மாறிவிடும் நாளைக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது தடக்கலாம்னா ஓகே அப்படின்னு தான் நினச்சிட்ருந்தேன் ஆனால் பேப்பரில் பேர் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன் முதல்ல நான் ஒத்துக்கலை நான் பரவாயில்ல நிறைய பேர் பாராட்டோனே சரி மேரி கோம் குத்துச்சண்டை வீரராகவே வரட்டும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டே அப்படின்றார் ரெண்டாயிரமாவது ஆண்டில் இவங்களுடைய வெற்றி வகை சூழ தொடங்கினது தொடர்ந்து வெற்றிகள் தான் இரண்டாயிரத்தி ஆண்டு தொடங்கி தொடர்ந்து 6 முறை உலக அளவில் சர்வதேச சாம்பியன்ஷிப் படத்தை வென்றிருக்காங்க சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் காமன்வெல்த் கேம்ஸில் தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க இவங்க மொத்தம் சர்வதேச போட்டிகளில் பதினெட்டு முறை பதக்கம் வென்றிருக்காங்க அதில் ஒலிம்பிக்கில் வெண்கலம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஒலிம்பிக்கில் வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க ஏழு முறை சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் பதக்கம் வென்றிருக்காங்க ஏஷியன் கேம்ஸில் ரெண்டு தடவை வென்றிருக்காங்க காமன்வெல்த்ல ஒரு தடவை இப்படி பதினோரு பதக்கங்கள் உட்பட மொத்தம் பதினெட்டு பதக்கங்கள் சர்வதேச அளவில் வெற்றி வாக்க சொல்லியிருக்காங்க குத்துச்சண்டை போட்டியில் ஃப்ளை வெயிட் பிரிவிலையும் பின் வெயிட் பிரிவிலையும் உலக அளவில் உலக தரவரிசையில் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் நம்பர் ஒன்ல இருந்துருக்காங்க அதாவது இவர் வந்து கிரேட் லேடி அப்படிங்கிறாங்க இவங்களை பார்த்தா மணிப்பூர் மாநில அரசு வந்து கிரேட் லேடின்னு ஒரு பட்டமே கொடுத்துருக்கு இவர் வசிக்கிற தெருவுக்கு மேரி கோம் வீதி அப்படின்னு வீதியை கொடுத்திருக்காங்க எம்சி மேரி கோம் பேர் சூட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்திய அரசும் இவருக்கு உரிய மரியாதைகளை செய்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அன்றைக்கு இந்திய ஜனாதிபதியாக இருந்த மேதகு பிரணாப் முகர்ஜி அவர்கள் இவங்களை வந்து ராஜ்யசபா எம்பியாக பதவி கொடுத்து அலங்காரப்படுத்தியிருக்காங்க இவர் வாங்கிய பட்டங்கள் விருதுகள் நிறையங்க ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அர்ஜுனா விருது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கேல் விருது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பத்மபூஷன் விருதுன்னு சொல்லி நிறைய விருதுகள் இவருக்கு வந்து குவிஞ்சிருக்கு இவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் கல்யாணம் நடக்குது கல்யாணம் முடிஞ்சோன்னா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ட்வின்ஸ் இரட்டை குழந்தைகள் ஆண் குழந்தைகள் பெரும்பாலும் குத்துச்சண்டை போட்டியில் இருக்கக்கூடியவங்க திருமணத்திற்கு பிறகு போட்டிகளில் விளையாடுவதில்லை ஆனால் இவங்க கணவர் ஒரு ஃபுட்பால் பிளேயர் அப்படின்றனால ஊக்கப்படுத்தி ஊக்கப்படுத்தி முடியும் முடியும்னு சொல்லி திரும்பவும் அந்த குழந்தை பெற்ற உடம்போட ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு போய் உலக சாம்பியன் படத்து வந்துருக்காங்க திரும்ப ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுல மூன்றாவது ஆண் குழந்தையை பெற்றிருக்காங்க இவங்க பார்த்து மூன்றாம் ஆண் குழந்தை ஒரு ட்வின்ஸ் ரெட்டை ஆண் குழந்தை அப்புறம் ஒரு ஆண் குழந்தை ரெண்டாயிரத்தி பதிமூணுல மூன்றாவது குழந்தை பிறந்த பிறகும் திரும்பவும் களத்துக்கு போய் பயிற்சி எடுத்து ஏன்னா நீங்கள் குழந்தையை பெற்ற பிறகு உடம்பு தளர்ந்துருவாங்க அதெல்லாம் கிடையாது மீற நிற்க முடியும் என்னால் ஜெயிக்க முடியும் கிரேட் லேடி பாருங்கள் ஜெயிக்க முடியும் நம்பிக்கையோடு பேசி ரெண்டாயிரத்தி இந்த வயசுலையும் அதாவது ஆயிரத்தி பிறந்தவங்க முப்பத்தி ஐந்தாவது மூன்று குழந்தைகள் பெற்ற பிறகும் குடும்ப சுமைகள் இருந்த பிறகும் அதையும் மீறி உடல் வகையை வச்சுக்கிட்டு நிறைய பயிற்சிகள் எடுத்து உலக அளவில் சாதனை புரிஞ்சுக்காங்க அப்படின்னா பாராட்டப்பட வேண்டிய மனுஷி தானே ஆமாவா இல்லையா இவ்வளோ விஷயம் என் கணவர் கொடுத்த ஊக்கம் மிக மிக முக்கியமானது இன்றியமையாதது அவருக்கு கொடுத்த ஊக்கத்தில் நான் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்காங்க மேரிக்கோம் அந்தளவுக்கு இந்திய பாரம்பரியத்தையும் விளையாட்டையும் ஒரு உற்சாகத்தையும் தக்கவைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்மணி மேரி அவங்க இப்போ வந்து மேரி கோம் பாக்ஸிங் அகாடமின்னு ஒரு அகாடமி வச்சு நிறைய பேருக்கு பயிற்சி அளிச்சிட்ருக்காங்க தன மாதிரி நிறைய பெண்கள் மேலே வரணுன்ற ஆசையும் அவர்களுக்கு இருக்கு ஒரு அனிமல் ஆக்டிவிஸ்ட்னு சொல்லி விலங்குகள் நல்லா ஆர்வலர் அவங்க ஒரு அருமையான அன்பிரேக்கபுள் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கை வரலாறு அப்படி புத்தகமாக எழுதியிருக்காங்க இப்படிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கிறப்ப நம்மளும் ஏதாவது சாதிக்கணும் ஒரு உந்துதல் வருங்க ஒரு நிறைய அழுத்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அவங்களால சாதிக்க முடியிறப்ப இதெல்லாம் பார்த்துக்கூடிய ஆண்கள் நம்மையே சும்மா நம்மளை ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து தெரியுமா அந்த இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கும் வந்தால் நல்லது மேரி வாழ்க்கை வரலரை படித்து பாருங்கள் நிச்சயம் நாமும் ஊக்கம் பெறுவோம்